சக்தி ஒன்றாலேயா நாம் தக்க சாயுஜமான நுத்தியும் ண்டாகும் என்றான் முழு தூதல் செல்வமும் உண்டாகும் சித்தியால் நிற்பதெல்லாம் சிறையுமன்ற ஒலியெல்லாம் நித்தியா மார்க வேண்டும் நிலமத்தால் நிகழும் அன்றே அட்டாட்ல வேண்டும் சொல்றார் மொழியாவை வாரம் எப்படி இருக்கிறோம் சக்தி ஒன்றவாள் அண்ணக வித்யாசக்தி தத்துவ ஞானம் விசாரமாகிய சக்தி நவாலே ஆம் அது எனக்கு அதிர்ஷ்டான செய்த இருக்கிறது பிரோமாவுக்கு தக்க சாயிஜமான முத்தி உண்டாகும் அவ்வளோ சக்தி இது வித்யாசக்தி என்று ஆத்மண்ட்க்கு விசாரம் செய்தால் அவர் சக்தி நிறையா சுத்தமாயி சுத்தநாய அணுக்களம் இருந்தாலும் விஞ்ஞானம் உண்டாக சொல்றேன் மற்ற ஒன்றுதான் ஒன்னொரு சக்தி இருக்கு முழு செல்வமும் உண்டாகும் பூர்ணமாக போக பாக்கியம் கிடைப்புகிறது பொழுதும் கிடைக்கும் அது சக்தி இருக்கு அந்த சக்தி ஒன்று உருவப்படுத்துறது இது வித்யாசக்தி பார்வ தேவியாகவும் லட்சுமி சொல்லப்படும் செல்வம் சித்தியாக நிற்பது எல்லாம் சிதயம் என்றாலே இப்படி இருக்கின்ற அது சக்தி அடிக்கிறது தான் சக்தி தான் ஒரு கிரகம் அடிக்கிறார் ஆக ஒரு சக்தி ஞானம் கொடுக்குது ஒரு சக்தி பகபாகியம் கொடுக்குது உண்மை சக்தி அடிக்கும் சிதயம் ஒன்றாலே எல்லாம் நித்தியமாக எந்த இப்படி எல்லாம் இருக்கிறது இது கிரகமாக என்னுடைய நியமத்தாக நிகழும் என்றேன் நான் தான் இதில் ஆத்மீசெய்கிறேன் நிர்வாகம் அமைகிறேன் என்னோட கட்டுப்பாட்டு இதெல்லாம் ஆனவர்கள் அந்த இறைவனை பிரார்த்தித்து சாதனங்கள் பெற்றுக்கொண்டு ஞானம் அதே மாதிரி போக அடைய இடும்பனாலும் அணுக்கரங்க தான் கிடைக்கும் அழிய காலத்திலேயும் ஒரு அணுக்கரம் இருந்தால் தான் அமைதி கிடைக்கும் ஆக இறைவன் எல்லாம் சேரான் அத்தகைய இறைவன் நாயை தன் அசப்படுத்தி தன் ஆதிக்கத்தில் நிகழமாக ஆக்யாபித்து அதாவது அதிகாரத்தை செலுத்தி நியமபடுத்துகிறார் அதே போலத்தான் இங்கேயும் மாணவர்கள் விசாரத்தினாலே தெரிந்து கொண்டு இந்த மனதை ஒடுக்கி ஞானம் அடைதுன்னு சொல்லப்படுது மனதுக்கு அவர் எப்படி மாயை அடக்கி ஆளுகிறாரோ அப்படிங்கிற மனதை அடிக்க ஆளணும் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு அவர் யார் சொன்னார் மனம் போன போக்கெல்லாம் போனவன்னா துக்கமே தான் கிடைக்கும் வந்து போன வடிவ விட்டுருங்கன்னா அது பலருதான் வெளியிடும் வண்டியை கட்டுப்படுத்த நம்மளுக்கு இஷ்டத்துக்கு தான் வண்டியை திருப்பி கொண்டு போகணும் அது போகிற போக்கில் விட்டாக்கா வண்டியும் தோச்சி மனிதனும் போனோம் அது மனதான போக்கில் போனாக்கா மனதையும் தோச்சி மனிதனுடைய ஜீவனும் போனோம் எங்க போனா துக்கமடைவான் அதனால தான் இந்த சக்திகள் அமர்த்தமாக இருக்கிற அதை நான் நியமனம் செய்கிறேன் அதே போல நீங்களும் உங்களுடைய சக்தி இருக்கு மனம் மனமாய செலுத்த நியமனம் செய்து கொள்ளுங்கள் என்பது கருத்து பரஞ்சொடராம் மண்டலத்தான் மண்டிதமாய் அத்தகம் அக்கரமாகி அறிவறிதாம் மனாதியாம் வித்தகமா விட்டுவின்மை பரமபதம் பிச்சையனும் சத்தியினால் நிகழும் எது தக்கோர்கள் அறிவர்களால் ஒன்பதாவது பாட்டில் ஞானிகளுக்கு விளங்கும் எனக்கு எப்படி விளங்குதோ அருள் பெற்ற ஞானிகளுக்கு விளங்குன்னு சொல்ற அப்படின்னா மத்தியமாய் மத்தியஸ்தனா பொதுவாக இருக்குன்னு அர்த்தம் அது போல பொதுவாய் இந்த பிரம்மரசம் எந்த பக்கமும் சாரா பொதுவாகவே இருக்கும் மத்தியமாய் இருக்கும் பரஞ்சொடராய் சுடர் அண்ணா மேலான சுழர் ஞானச் சுழல் அப்படி பரஞ்சொழரா மண்டலத்தான் மண்டிதமாய் இந்த உலகத்தில் வியாபாரமான நமபுரம்லாம் குவிந்து கிடக்கிறது அதெல்லாம் நிலை பெற்றதாய் அக்கரமாகி அப்படிப்பட்ட தகுதி பொருந்திய அச்சரம் நிலையானது அர்த்தம் அச்சரம்னா நிலையான எழுத்து என்ன அறிவரிதாம் மனாதியாம் அறிவரிதாம் அனாதியாம் அறிவதற்கு அருகே அனாதி இது என்னைக்கு ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது அனாதிகாலம் அனாதின்னாக்க ஆயுள் இல்லை முதல் இல்லை அர்த்தம் அது எப்ப ஏற்பட்டது மனதுக்கு எட்டாது ஏன் ஏற்பட்ட எட்டாது மனமானது ஒரு எல்லைக்குட்பட்டது அதனால் அது கெட்டாது பிறகு அனாதின் சொல்லி முடிக்க வேண்டியிருக்கு அதனால தான் அநாதிகள் பல சொல்கிறேன் எது எது மனது கெட்டல அண்ணா ஆனாலும் கற்பித்தனாதி வாசனாக பிரிக்கும் போது வாசனாக குணம் ஒன்று என்றும் மற்ற எல்லாம் சொல்லி முடிப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் பிரம்மத்துக்கு அநாதி சொல்வது மட்டுமல்ல அந்தமில்லை தத்வஞானத்தினாலோ மற்ற எந்த காலத்தினாலும் அது நாசம் அடையிறது இல்லை மற்ற அநாதிகள் எல்லாம் தத்வஞானம் வந்தால் நாசம் அடையுது மித்தியம் நிச்சயிக்கப்படுகிறது மித்தியாத்திய நிச்சயம் அர்த்தம் தோட்ட இல்லை தோட்டன்னா என்ன கட்டுப்போச்சு பாம்பு விஷமுள்ள பாம்பு பாம்பாடு என்ன பண்ணுறான் வித்தப்பாள் எடுத்துட்றான் மேலெல்லாம் போட்டுக்கிறான் நான் பாம்பு இருக்கட்டும் என்ன கொஞ்சம் அது வேணும் அப்படி ஜீவனோபாயத்துக்காக பாம்பாட்டு மேலே போட்டு போகிறேன் அது எனக்கு கிடைக்க விஷயம் இருந்தால் கிடையாது நமக்கு தான் பயமாக இருக்குது அப்படி எந்த பயமும் இல்லை அதுபோல் இந்த பிரபஞ்சம் இயக்கட்டும் இயங்காமல் போகட்டும் நமக்கு என்ன தொந்தரவு இருக்குது வேடிக்கை தான் பார்க்குறோம் அது பாம்பாட்டிக்கு அது வேடிக்கை பொருளாக போச்சு ஜீவனோபாயம் பொருளாக போச்சு அதுபோல் இந்த பிரபஞ்சம் வேடிக்கை போடலாம் போயிடுது இல்லை சுகமோ துக்கமோ பார்க்குறது இல்லை ஆத்மா சுகடிவம் இது துக்க வடிவம் இதில் விருப்பம் வச்சா விருப்பம் இல்லைன்னா அது துக்கமும் இல்லை உதாசனை அது சுக போடலாம் தோட்டது அதனால வித்தகமாம் விட்டுவின் நெய் பரம பதம் அறிவொடிமா இருக்கின்ற வியாபன அர்த்தம் யாபமாகிய நெய் உண்மையான பரபதம் மேலான பதம் இதுதான் இப்போ இப்படிப்பட்ட ஒரு பதத்தை அடையிறது எப்படின்னு சொன்னால் விச்சயனும் சக்தியினால் நிரலும் இதுதான் விச்சய வித்தை ஆத்ம வித்தை அது ஒரு சக்தி அதுதான் வித்யா சக்தி சற்றுவனம் சக்தி அவர் சக்தியால் அடையும் இதுதான் அந்த மாயனுடைய பரிணாமத்தில் மேலான சக்தி இதுதான் அந்த வித்தியும்னு சொல்லக்கூடிய அது ஒரு சக்தி அன்சக்தி தான் அடைய முடியும் சத்துவணமாக இது தற்கொலை அறிவர்கள் இதை ஞானிகளுக்கு தெரியும் மற்ற மூச்சுக்களும் ஒத்துக்கொள்வார்கள் அஞ்ஞானிகளுக்கோ எது சம்பந்தமும் கிடையாது அவர்களுக்கு இதுபடி பிரச்சனையே இல்லை ஏதோ ஒரு அல்பத்தால் மகிழ்வு வாடும் ஒரு சிறிய சூழ் வந்தால் அப்படியே தலைகால் தெரியாமல் ஆடுவாங்க சிறிய துக்கம் வந்தால் அது ஒன்றும் புரியாமல் ஒன்றும் முறையில் போட்டு படித்துவாங்க இதுதான் அவளுக்கு தெரியும் விசாரம் கிடையாது அற்பத்தான நெகும்பாடு சாத்திரம் தெரியுது அவளுக்கு அதான் தகுதி மேற்கரு கருரான கழிமறி தெருப்பறனர் சாந்திரமிஷாங்க நாலு நடக்கிறதே தெரியாது எங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமாக கும்பாம கம்பளம் போடுவாங்களாம் வரும்போது தூக்கப்படுவான் ஐயோ வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு அதனால அற்பத்தாறு மழிவு வாடகைன்னு பேர் அவங்களுக்கு அஞ்சாவது அவ்வளோதான் இப்போ சார மூச்சுக்கழிதான் எங்க எப்படி ஞானம் அடையணும் எப்படியாவது சிவனம் பண்ணணும் மன்னனம் பண்ணணும் பண்ணணும் கவலை இருக்கும் அவனுக்கு எந்த கவலை இருக்குது ஒரு பரவாயில்லை என்ன அடுத்த சொன்னாக்க தற்காலிகமாக கவலை இல்லை அப்புறம் கவலை வந்துடும் இருக்கும் நாளைக்கு வேலை கிடைக்கிறேன்னா தூக்கம் வந்துடுது என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்குன்னு அடி ஒன்று கடை வச்சிருக்கேன் வியாபாரம் ஆகிறேன்னா தூக்கம் பண்ணுறான் வியாபாரம் ஆச்சான் சந்தோஷப்படுறோம் அப்புறம் வியாபாரம் நல்லா ஆகின பொழுது சந்தோஷப்படுறானே ரொம்ப நிலைக்குமானு செஞ்சுக்கிறான்னா அப்புறம் என்ன பண்ணுறான் இன்னும் கடை இன்னும் பெரிய வியாபாரம் வைக்கிறேன் அப்புறம் அது அடியோடு போயிடுது பழைய வியாபாரம் போயிருது அப்புறம் கடைக்காக போக எல்லாம் வந்தாலும் வரலாம் பெரியலாம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன செய்யறான் ஆடம்பரப்படை பண்ணுறான் கடங்கல் வாங்கி வீடுகள் பண்ணுறேன் அவரை கடங்கான அடிப்பிடிக்க முடியல போது வீடு போகுது எத்தனையோ தொல்லைகள் இருக்கு அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது நம்முடைய சக்தி எவ்வளோ அந்த அளவுக்கு விவகாரம் தண்ணா எண்ணம் கிடையவே கிடையாது இது சாமானிய மக்களுக்கு பெரிய படிப்பாளிகளுக்கு ஆனால் தக்கார்கள் என்று சொன்னாக்க நூற்றுக்கள் தான் அவர்களுக்கு தான் தெரியும் இது அவர் எதனால் தெரியுது விச்சேனும் சக்தியினால் நிகழும்னா ஆத்மவித்தை கொடுக்கக்கூடிய சத்துகுண மாதிரி எனக்குதான் தெரியும் சோப்பு வர மாதிரி தான் அழுக்கு அவசியம் வேணும் அவர் சோப்பை நீங்கள் வேணும் அந்த இந்த வித்தியா அதுவும் போயிடும் ஜூன் வரைக்கும் அது செயல்படும் உடுக்கும் ஆடையினைப் போல உலகம் யாதொன்றிற்கு யாதொன்றிற்கு இருக்கு நடுக்குமாவும் நீளமாய் நீளமுமாய் நினைத்தற்காம் யாதொன்றின் மடக்கும் வா கொத்தான் செல்ல மாட்டாமையினால் கடக்கும் பரமவான் உந்தும் கண்டான் நடுக்கம் காணானார் பத்தாவது பாட்டு உடுக்கும் ஆடையினை போலன்னார் நம்ம உடுக்கிற எந்த ஆலையாக இருந்தாலும் குறுக்கு நெடுக்க இருக்கும் பால் நூல் தான் ஓடைய ஒரே நூலில் ரெண்டு போய் செஞ்சுக்கிறோம் நீளமாக ஒன்றும் குறுக்கிறது இல்லைன்னு துணி வராது அது போலன்னார் அப்படி போல் உலகம் யா யாது ஒன்று இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இது இதில் குறுக்கு நெடுக்கும் இதே மாயானது குறுக்காக நெடுக்காகவும் பறவை இருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா குலகம் இல்லை குறுக்கு நெடுக்கு பண்ணலன்னாக்கா துணி இல்லை கட்ட முடியாது நூலுதான் நூலில் தான் நெல் தான் பண்ணலைங்களே ஏன் ஒரே அதை பண்ணி போகிறது தானே ஏன் குறுக்கே நெடுக்கு பண்ணால் செய்யலாம் இல்லை அப்படி செய்யாது பாருங்களாரு என்ன பாவட்டாரு தெரியவரு அப்படி போல மாயும் குறுநெடுக்காதுதான் குரெடுக்க என்ன அர்த்தம் புண்ணி பாவம் தான் புண்ணியம் பாவது இருந்தால் தான் விவகாரம் என்ன விவகாரம் கிடையாது புண்ணி பார்த்தா வாழ்க்கையே வாழ்க்கை எங்க இருக்கு புண்ணி பாத்தியா அது குடிதா குறைச்சிட்டா இருக்கலாம் குறுக்கு நெடுக்கு போகிற நூல் மோட்டமாக இருக்கலாம் மாட்டமாக இருக்கலாம் அது வேறு விஷயம் துணியாகலை அப்படி போல் இங்கே புண்ணியபாகமாகிய குறுக்கு நடுக்கு இருக்கே இதுதான் இங்கே இவ்வளோ வேலை பண்ணது ஜீவர்களை ஆட்டிப்படைகள் அதுதான் ஜீவ இவர்கள் அனுசாரமாக தான் ஆண்டும் போக பாக்கியப்படுற அதுதான் வேலையை இவன் கர்மகர்த்தா அது பலகர்த்தா இங்கே கர்மங்களுக்கு பலன் கொடுக்குறார் வாத்தியார் மார்க் போடுவார் பிள்ளை வேல் பரீட்சை எழுத வேண்டியது ரெண்டு பேரும் வேலை இருக்கு ரெண்டு பேர் கொடுக்கணும் இருக்கு வாத்தியார் இல்லைன்னா பல்களும் இல்லை பல் பிள்ளை இல்லைன்னா பல்களும் இல்லை ரெண்டு பேர் வேலை பள்ளிகளாது ரெண்டு இல்லை தான் தான் முடியும் அடிப்பாடு ஈஸ்வரர் இல்லைன்னாலும் உலகம் இல்லை ஜீவன் இல்லைன்னாலும் உலகம் இல்லை ஜீவன் ஆகிய இவன் செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களுக்கு அது பலன் கொடுத்தே தீவிரம் அதனால அஞ்ஞான காலத்தில் குறுக்கு நெடுக்க ஆகுது குறுக்கு நெடுக்குமாகும் நீளமுமாய் நினைத்தற்கு அறிதாம் யாது ஒன்றில் இப்படி இருக்கிறது எதே ஆதாரத்தில் இருக்கு பிரமாவி ஆதாரத்தில் இருக்கு வேறு கிடையாது குறுக்கு நெடுக்க நூல் போடுறீங்களே அது ஆதாரமாக என்ன இருக்கு ஒரு இயந்திரம் இருக்கு இல்லை எந்த கை தெரிய நீ தெரியாது இயந்திரம் வேணுமா இல்லையா அதுக்கிட்டு வெளியே வந்தால்ன்னா துணி அது அது வரைக்கும் இயந்திரம் தேவைப்படுது ஆதாரமாக இருக்கிறது அதுதான் அப்படிப்பட்ட நீளமுமாய் நினைத்தற்கு அறிதான் இது சிந்திக்க முடியாது யாதவொன்றின் எந்த ஒரு பிரமத்தில் வாக்குத்தான் செல்ல மாட்டாமையால் மாட்டாமையினால் மடக்கும் வாக்கானது செல்லாமல் திரும்பிடுதான் மடக்குனா திரும்பி வந்துடுது அந்த பிர இதுதான் என்று சுற்றி அறிய முடியும் வாக்கினால் எண்ணிக்க முடியும் வாக்குத்தான் செல்ல மாட்டாமையினால் மடக்கும் பவக்கடலை கடக்கும் பிரம்ம ஆனந்தம் கண்டான் இப்படி சம்சார சாகத்தை தாண்டக்கூடிய முமுட்சானவன் இறைவனுடைய அருளாலே தாண்டுகிறான் பிரம்மானந்தம் பார்க்கிறான் அண்ணன் பிரமானம் மட்டுமா நடுக்கம் காணானான் துக்கம் கிடையாது உனக்கு அது சந்தோஷம்தான் துக்கங்கிற பேச்செல்லாம் இல்லை கொஞ்ச காலம் துக்கம் வந்து கொஞ்சம் காலம் போகிறது இல்லை சுகம் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் போகிறதில்லை சுகமே தான் துக்கமே கிடையாது என்னையா துக்கம் இல்லாமல் எப்படியா இருக்க முடியும்னா செத்து போய் சுபத்தில் சுகம் துக்கம் வரும் மாறி மாறி வரும் ஒரே நித்தியாசம் நிச்சயம் அந்த பிறகு துக்கத்துக்கு ஏதுவே இல்லை அந்த கோவில் வந்தாலும் சுகம்தான் போனாலும் சுகம்தான் அதனால தான் அவனுக்கு சுகமே வழிய துக்கம் நிறைய சொல்லதுக்குன்னு பரமானந்தா பிராப்தி எல்லாத்துக்கும் விடுபடுகிறான் சகலமான ஆனந்தத்தை அடையிறான் பொய்பொரிய அந்த ஆனால் போனாங்க பிறகு அவர்களுக்கு இறக்குதுன்னு இல்லையா நடிக்கிறதா இருக்க நாடகத்தில் நடிக்கிறாங்களே சினிமாவில் வேற குளம் செத்து நடிப்பு என்ன உள்ளபடி அழுதுதான் செத்து போனதில் ஒன்றும் இல்லையா நாடகத்தில் செத்து போனான்னு சேத்தப்பேரே அழுகுதான் அவன் சாப்பிடில் அழகு ரெண்டு பேரே என் பையன் படுத்திருக்கேன் அண்ணன் செத்தே போயிட்டான் அப்படி போ அப்படிங்கிற ஞானம் தான் உண்மையான ஞானம் ஐயோ செத்து போயிட்டேன் நான் சொன்னாக்க அப்போ ஞானம்ட்டேன் அப்புறம் ரெண்டு பேரும் பக்கமும் இல்லை படுத்திருக்கிறவனு நான் செத்து போனேன்னு அவனும் பவாலைப்படுறதில்லை அழுகுர சந்திரமதியின் பெண் ஆனா இருந்து பெண் வசம் போட்டு அழகும்போது என் குழந்தை செத்து போச்சு நான் அவ்வளோக்கும் இல்லை பார்க்குறவங்களுக்கும் தெரியும் இது ஒரு முன்னே காட்டாமல் இல்லையா வாசமாக இல்லைன்னு தெரியும் எல்லோருமே பொய்யும் நிச்சிக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கேன் யாரு அழுகு வரதில்லை திருப்பி சிரிக்கிறாங்க நல்லா நடிப்பேப்பான் அற்புதமாக நடிப்பான் அது சந்திரமதி சார் அழுகுறாக பாருங்க அசல் அழுகியேப்பான் அப்படியே அழுகிறான் அது செத்து போனால் அழுக மாட்டாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க அது போல இந்த பிரபஞ்சம் வெறும் தோற்றா மாத்திரம் நிச்சயம் வந்த பிறகு ஒரு நடிப்பை தேடுவதாக ஞாயிறு தேர்தல் ஒன்று போன தோட்டம் உண்மையே கிடையாது இவர்கள் சேர்ந்த உண்மையாக இவருக்கு செத்து உண்மையை செத்து போனால் உண்மையாக அழுவது வாஸ்தான் அப்படி கிடையாது அதனால அவருக்கு பவக்கடலை கடக்கும் பிரம ஆனந்தம் கண்டான் நடுக்கம் காணானால் ஒரு சமயத்தில துக்க வராதுன்னு சொல்றான் ஈனம் செய்யும் மஞ்ஞான விருளைக் கடந்து மேலான பானம் தனக்கே உளதான பரம ஒளியாம் பரம்பரணே ஞானம் தன்னால் வேறவே நான் என்றறிந்த நல்லோனோ ஆனந்த மதாம் பிரமமயமாகி வீடு அடைகின்றான் ஈஸ்வரகீதையில் ஒம்பதாவது மாயா விகாரத்தியாயம் பதினோராவது பாட்டு மாயினுடைய பரிணாமங்கள் அனந்தம் பந்தப்படுத்துகிற சக்தி அதுதான் குடிவிக்கிற சக்தி அது தான் அதாவது சக்தி பந்தப்படுத்தும் சுத்த சக்தி பந்தத்தை விடுபடு செய்யும் அதனால் அதிஷ்டானமாக பரவோ எந்த ஒரு மாறுதலும் இல்லை ஒரு ஏமாறு இருக்கு அப்படி நினைப்பவன் எவனோ அவன் தான் முத்தி அடைவான் என்று பாட்டில் சொல்றார் ஈனம் செய்யும் அஞ்ஞானவர்களை கடந்து இனம் இழிவு துக்கம் கொடுமை செய்யக்கூடிய அஞ்ஞான இரள் அஞ்ஞானத்தினாலே எவ்வளவு துக்கம் வர்றாங்க அவச்சார ஒருசர்கள் நடந்தும் ஒரு துக்கம் என்ன ஆரம்பத்தையும் நல்லா தான் இருக்காங்க ஒரு காலத்தில் நல்லா இருக்கிறது தான் வசி வாய்ப்புகள் இருக்கிறது உண்டு ஆனாலும் இடையிலேயே நாள் வந்து வரத்தான் செய்யும் அது சில்ல துக்கங்கள் அது மொத்த துக்கம் அப்புறம் ஹோல்சேல் ரீட்டை அத்தியாயம் பலராது பாட்டு ஈனம் செய்யும் மஞ்ஞானவர்களை கலந்து எல்லோருக்கும் துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அஞ்சான அஞ்ஞானத்தினால துக்கமே ஞானத்தினால சுகந்தான் அதனை கடந்து தாண்டி மேலான பானந்தனக்கே உள்ளதான உயர்வு புரிந்த விளக்கம் அறிவு எதுக்கு இருக்கு ஆத்மாக்கே இருக்கு அப்படி ஆத்மாக்கே விளக்கம் இருக்கிறதான உளதான பரம வழியாம் மேலான அறிவடியுமா இருக்கின்ற மேலுக்கு மேலான அந்த பிரம்மத்தை ஞானந்தன்னால் வேறொருவே நான் என்று அறிந்த நல்லோன் தத்துவ ஞானத்தினால் விசாரம் பண்ணி தத்துவ ஞானத்தினாலே தும்பது லட்சார்த்தம் கூட சொன்னாகிய நான் தத்துவ சேம்பரமாக இருக்கிறேன் பாசமான கருணத்தினாலே ஆபாச பாவனை பொய்ய நிச்சயத்தை லட்சானத்தோடு ஐக்கியப்படுத்தி அதேபோல் ஈஸ்வர சைதன்யத்தை போய் நிச்சய்த்தி பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்தி பார்க்கும்போது பிரம்மமும் கோடசன் தான் எஞ்சிருக்கிறது இது பார்த்து சமநாதி காரணியம் அது பிரம்மமும் கோடசன் விவகாரம்னால் கிடையாது முக்கிய சமநாதி காரணத்தினாலே எப்போதும் அது ஏகமே கடக மகாசம் போல் விசாரதிருஷ்டிக்கு ஒன்று அவசாரதிஷ்டிக்கு ரெண்டு படம் தோற்றும் ஆகவே குடசனே பிரம்ம வரமே கோடசன் இந்த மாதிரி ஒரு விசாரம் செய்து ஜடமாகி ஞானமடைந்த ஒருவன் மத நல்லோன் உயரவு அறிந்தவன் அப்படிப்பட்ட நல்லோன் ஞானந்தன்னால் வேறவே நானில் அறிந்த நல்லோன் அவ் ஆனந்தமாதான் பரவமாகி மறு எப்படி இருக்கும் ஆனந்த வடிவுமேதான் அப்படி உண்மை சொல்லுவோம் ஆனந்த வடிவம் அறிவு விடுவோம் ஞானானந்தன் வீடே அடைகின்றான் அவன் ஜீரமுத்தினை அடைகிறான் முடிவில் விதியாக ஊற்றி அடைகிறான் ஆகவே இந்த மாயை மாயா எல்லாம் ஈனம் தரும் கொடுக்கும் இது விசாரபூர்வமாகத்தான் அந்த அதிஷ்டானத்தை அடைய முடிய முடிய அவிச்சார் திசையில் ஆகவே இந்த பாட்டில் எந்த விசார ஒரு சொன்னோம் அவன் தொம்பது லட்சார்த்தம் கூட நான் தற்பது லட்சமாக இருக்கிறேன் என்று நிச்சயம் செய்து ஆவணத்தை பங்கம் பண்ணி ஞானம் அடைந்த அவன் ஆனந்தமாகவே இருக்கிறான் அவன் முக்கியம் அடைகிறான் வீடும் அடைகிறான் பெருவான் நிலை என்றெல்லாம் சொல்லப்படுது ஒப்ப மிக்கது குறைந்த ஒன்று தன்னை ஒழித்திவ்வாறு இவ்வாது இல்லாது எப்பொருள் எவ்வொழிகும் எவ்வொளிதான் ஒளியாகும் சிற்பரமாயத்தே திகழ்கின்ற வது தெளிந்த அப்பெரியோன் ஆனந்தமாய் பிரமமாகின்றான் பன்னிரெண்டாவது பாட்டு அந்த பிரமத்தைப்படி விசாரம் பண்ணும்போது இப்படி எல்லாம் பாவனையில் வரணுமா ஒப்பது இதுக்கு சமானமாக ஒன்று கிடையாது மிக்கது இதற்கு மிஞ்சினது ஒன்று கிடையாது குறைந்த ஒன்று இதை விட குறைந்த வஸ்தும் கிடையாது ஏன்னென்று சொன்னால் வஸ்து ஒன்றாக இருக்கிறதுனால ஒப்பிட முடியாது மிக்கது ரெண்டாவது வசதி மிக்கதும் கிடையாது ரெண்டாவது இல்லாத குறைந்ததும் கிடையாது இப்போ மாயும் மழையாக வரீங்கன்னா குறைஞ்சதா வச்சுக்கலாம்ன்னா அது பொருள் இல்லை அது வெறும் தோற்றம் அதனால அது சேர்க்க முடியாது அப்படிப்பட்ட குறைந்தது ஒன்று தன்னை ஒழித்து இல்லாது தன்னுடைய அருஷ்டான் சேர்ந்த பிரமத்தை விடுத்து வேறு கிடையாது எப்பொருள் எவ்வொழிகளுக்கும் எவ்வொழியை தான் ஒளியாகும் இந்த பொருள் எப்படி இருக்கு எல்லா ஒளிகளுக்கும் ஒளியாக இருக்கு சூரிய அஷ்ட பிரகாசத்துக்கு இதுதான் பிரகாஷம் கொடுக்குது சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரம் மின்னல் ஜீவன் சொட்சு அந்த கிரணம் சொல்லக்கூடிய எட்டு பிரகாசங்கள் எட்டு பிரகாசங்களுக்கும் ஒளி கொடுக்கிறது இதுதான் அது சுய ஒளி கிடையாது அப்படிப்பட்ட ஒளியானது ஒளிகளுக்கு எல்லாம் ஒளியாக இருக்கிறது இதுதான் ஒளியாகம் சிற்பரமாய் சிற்பரம் இது இது அறிவடிமா மேலானது ஆதாயத்தே அறிவாகாயம் இந்த ஆதாயம் ஜடாகாசம் பெற இருக்கு இது சதனாகாசம் ஆகாயத்தே அது அப்படிப்பட்ட அறிவு ஆதாயத்தில் விலை கொண்டிருக்கிற அந்த வசுவானது தெந்த விசாரம் செய்து சந்த விரதம் இல்லாமல் தெளிந்த அவர் யாரோ அப்பெரியவன் அவன் தான் பெரியவன் ஆனந்தமாய் பிரமமாகின்றான் அதுக்கு என்ன பயன் வெறும் பிரமம் இல்லாத ஆனந்தொடியுமாயின்ற பிரமே ஆகின்றான் ஆகிறது ஒன்றும் இல்லாது சவச்சாரம் சொல்லுது பிரமமாக இருக்கிறான் பிராப்தத்தின் பிராப்தியம் கடன் கண்டசாமி நியாயம் அடிந்த வஸ்து கண்டத்திலே நகை காணாமல் போகவில்லை கிடைக்கும் இல்லை ஒரு பாவனை ஏற்பட்டது காணாமல் போனதாக ஒரு பாவனை வந்தது துக்கம் வந்தது அப்புறம் மற்றவர்களால் சொல்லப்பட்டு எடுத்து பார்த்த பிறகு கழு இருக்கிறதாக ஒரு பாவனை வந்தது சுகம் வந்தது ஆக பாவனையின் காரணமாக சுகத்துக்கு மேலேயே வாசகமான பொருள் போகவும் இல்லை வரவும் இல்லை அதே போல் தமிழ் உண்மைஸ்வரூபம் எங்கேயும் போகிறதில்லை வர்றதில்லை அதை அடையிறதும் இல்லை அடையப்படாதும் எப்படி இருக்கு மறந்தோம் அதான் சொல்லுவேன் பிரமாம் தன்னை மறந்து பேதமையை அஞ்ஞானம் தன்னை மறந்துக்கிட்டான் பத்தாம் மறந்த மாதிரி கள்ள சாணி மறந்தாச்சு மறந்த நாள் அதெல்லாம் நான் சம்சாரி நான் குடும்பத்தன் ஆண் பெண்ணு நான் ஏழை பணக்காரன் இத்தகைய திடமான வாசனைகள் பெருகி போச்சு அது ஒரு எண்ணத்துக்கு மறந்த எண்ணத்துக்கு துணை எண்ணங்கள் இதெல்லாம் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நகை காண போச்சேன்னு பானம் வந்த உடனே வட்டியில் வச்சோமா ஏன்னா தூக்கி போயிட்டாங்களா அதுக்காக மறந்து வச்சுட்டோமோ இந்த எண்ணங்கள்லாம் துணை எண்ணங்கள் வந்து வந்து குழப்புது அப்புறம் குழப்பிட்டு சமானம் செய்வதுக்காக அக்கம் பக்கமாக போய் கேட்போமே எங்கே போச்சேன்னு அப்படின்னு போகும்போது தான் அந்த நகையா எந்த நகையா நான் கழுத்துக்கு போட்டு அடிக்க ஆமாம் அது காணாத போச்சே நான் குளிக்கும்போது கழட்டி வச்ச மாதிரி ஞாபகம் அது எங்கே யாரும் வீட்டு போகிறேன் தெரியலையே அந்த இடத்துல பாட்டிக்காக இடத்துல இல்லை எப்படி போய் ஒன்றுமே புரிய கழுத்தில் படித்தானே கழுத்தில் தான் இருக்கு அப்புறே தேடலாங்க ஆட கடத்திருக்கா தண்ணி பார்த்தா இருக்கு கழட்டி பார்த்தா தெரியுது ஆஹா நான் ஏமாந்துட்டேனே இது வரைக்கும் நான் பட்ட பாடு பெரிய பாடு இப்போதான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா எதுங்க என்ன வந்ததுங்க அத சொல்லுங்க உபச்சாரம் தானே வழியா எது போச்சு எது வந்தது எதுவுமே போகல எதுவும் வரல ஒரு எண்ணெய் யார் பட்டாது போச்சு மறு அதுதான் பிரம்மாவும் தனி மறந்த பேரமே அஞ்ஞானம் அந்த அறியாமை தான் அஞ்ஞானம்னு பேர் பழமிலையை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல் அதுதான் மூடல் அது ஒரு காரியமது மறைப்பு விபரம் தெரியாதவர்கிட்ட கேட்டாக்கா நகையா இந்த அட்டிக்கு என்ன அவங்க தெரியாது சரி எந்த நகை போ காணா போச்சு அவனை அடிக்கு போட்டுருந்தேன் அப்போ இந்த அட்டியில் போட்ருக்கு வேற போல இருக்குன்னு அவங்க போச்சா என்ன பண்ணுறது என்ன துக்கப்படுறாங்க அவங்க ஆ தேடிப்பா ஆலைப்படுறாங்க இன்னும் கொலை போகுது அதனால தான் பழங்களை காணவே என்று பகல் ஆவரண மோடல் நல்ல ஜீவன் நானும் முளைத்தல் தோற்றம் அப்போ அன்னிகள் சொல்கிறாங்கல்ல நல்லா பாருங்கள் இல்லைன்னா போலீஸு அடிப்பேர் கொடுக்கும் அப்படியே குழப்புறாங்க பாருங்கள் ஆ வந்து பாதினா தூக்கு போயிடுவான் இல்லை காணும் காணம் ஒன்று குழப்புறாங்க இதுதான் குடும்பதான் சந்தேகம் குரோன் வாக்கியம் நண்பாமற் குடும்பதான் சந்தேகம் ஒன்றார் அப்படி போல் இங்கே குழப்பீடு கிடக்கிறதுக்கு எதனால் மறந்து தான் காணும் அதை மறதி தான் இவ்வளோ பாடுபடுது நம்மளை நம்ம உண்மையை சொருபம் மறந்துட்டோம் மருதனால தான் வருது இவ்வளோ ஆகும் வருது அப்புறம் கிடைச்சி போச்சுன்னு எண்ணம் வந்த உடனே ஆட காணால் போல கிடைக்கவில்லை இந்த எண்ணம் பார்த்தீங்களா அவ்வளோ துப்பம் கொடுத்துருச்சு சந்தோஷம் உண்டாது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு நிரவச திருப்தி தடையில்லாமல் வருது காணாமல் போக இல்லையே பாருங்களேன் அமர்ந்துட்டோமே இவ்வளோ நேரம் அழுது பொலும் போய் என்னென்னமோ திட்டம் போட்டோமே அப்படியே எண்ணம் வருது இதே வேதந்தத்தில் உண்மை சொல்றோம் அதிர்ஷ்டம் மறந்ததுதான் காரணம் மறந்ததுனால வந்து என்ன சம்சாரம் பந்தம் துக்கம் அப்புறம் அந்த துக்கத்திலே நிவிடுபடுறதுக்காக எத்தனையோ முயற்சிகள் எத்தனையோ பிறகுகள் பிறகு எடுக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை பிறகு எடுத்தா பாவது அது விட நீ பிறகு அது அது பிறந்தது உண்டானாலன்றோ பிறகுதான் தேவைதான் உண்டாமல் பிறந்தே இல்லை என்ன பிரதும் பிறந்தே இல்லையே அப்புறம் தான் ஞானம் எப்படி சொல்லுங்க வேறே நான் என்ற ஆனந்தம் அதான் பிரமமாகி பிரம்மேர் ஆனந்த வேறு இல்லை ரெண்டு ஒன்னே அர்த்தம் வீடு அடைகின்றான் என்று சொல்ல அதனாலே இந்த சிற்பரம் ஆகாயத்தே திகழ்கின்ற அது தெளிந்த இதை விசாரித்தேன் அர்த்தம் ஆனந்தமாய் பிரமமாகின்றான் என்பதுக்கு கருத்து உலகும் தன் உளது என்ன உளதாயும் அழகின்றி அறிவின்றி அமைதாய் எலையொன்று மர நின்ற பறவின் பமிதிலே நிலை நின்ற வீர நிலையென்றும் அழியான் பாட்டு உலகங்கள் முழுதும் தன் உளது என்ன உலத்தாய் உலதாய் இந்த திருலோகங்கள் அல்லது பதினாலு லோகங்களும் தன்னிடத்தில் தான் அடங்கி இருக்குது பிரம்மஸ்வரூபத்தில் இவர்கள் எல்லாம் அடங்கியிருக்கு ஈரல் பயனாளங்களும் அளவு இந்தி அளவுன்னா ஒரு பொருள் வஸ்து இந்த என்ன இல்லை படிச்சார் வஸ்து படிச்சாருன்னு பேரும் இது சின்ன வசுவாக இருந்தால் அது இருக்கிற இடத்துல இன்னொரு இருக்காது இந்த வசதி இருக்காதுனால வசு பரிச்சாரம் சொல்லக்கூடாது அழிவு இன்றி அழியறது எப்ப காலத்தால் அழியது கால பரிச்சாதம் இல்லை இது எந்த காலத்திலும் அழியாத வசு காலபரிச்சாதம் இல்லை இலை ஒன்றும் அறன் என்ற எல் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது எப்படி எங்க எழுந்திருக்கு அதனால தேக பரிச்சாதம் இல்லை ஒரு தேசம் இங்கே இருக்குது இந்தியா இருக்குன்னா இங்கே அமெரிக்கா இருக்குது அப்படின்னா இது இருக்கிறது அது இருக்காது அது இருக்குது எது ஒரே வசுவாக இருக்கிறதுனால தேச பரிச்சேதம் இல்லை தேச கால வஸ்து பரிச்சேதமற்றது அர்த்தம் அப்புறமேல அறிவு இன்றி அறிவுன்னு சொன்னாக்க ஆபாசம் அறிவு இது பலவியாபத்துன்னு பேர் இந்த ஜீவனுடைய அறிவு இல்லாமல் ஜீவன் என்ன செய்கிறான் எனதுங்கிற அபிமானம் வைக்கிறான் அது ஆத்மாவது கிடையாது அதனால அழிவு இன்றி அமிர்தமாய் கிடாததாய் அமிர்தம்னா கடுதல் அதெல்லாம் நாசம் இல்லாததாய் பரவல்லைன்னு இது எப்படி இருக்கு மேலான ஆனந்தம் அடிப்பட்ட இந்த வசதியில் நிலை நின்று அவன் எந்த ஒரே நிலையாக மாறுதல் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் நின்ற நிலை அந்த நிலையே தான் என்றும் அழியான் எப்போதும் அழிய மாட்டான் அழிவது சரீரம் அழியாது ஆத்மா அந்த பான இருக்கிறதுனால நான் அழியாதவன் நான் மனம் விஷயம் ஏற்படுது அது இல்லாத காரணத்தினால்தான் சேத்து போடுவேனே என்ன பண்ணுறது பயம் ஏற்படுது மனண பயம் உறவு போலும் சாக்காடு உறங்கி இழிப்பது போலும் பெற பண்ணார் தோளசீரியத்திலேயே நானுங்கிற புத்தி இருந்தால் கூட இந்த விவகாரம் இருந்தால் கூட பயம் இல்லைங்கிறார் பட் தூங்குறோம் தூங்கி சொப்பனம் காணிறோம் அவர் மீண்டும் முழிக்கிறோம் அப்படி போல நாலு தோறும் நடக்கிற இதே விஷயம்தான் ஒரு நாளைக்கு மரணம்ங்கிற சைரியத்தை பாவனை வர்றோம் அதன் பிறகு ஸ்வர்கத்துக்கு போகிற மாதிரி சொப்பனங்கள் சொப்பனத்தில் நல்லது கட்ட ரெண்டு சொப்பனம் வரும் வாசனா பிரகாரம் அப்படி போல பொண்ணிய அனுசாரமாக சொர்க்கத்துக்கும் பாத்தி அனுசாரத்துக்கும் போன மீண்டும் பிறக்கிறார்கள் அதே போல சொப்பனம் முடிஞ்சோடனே மீண்டும் முளிப்படி வர்றான் அதான் சொல்ல உறங்குவது போலும் உறங்கி விழிப்பது போலும் இதுதான் பிறப்பு அதனால் இதுக்கு என்ன காலப்படுறது அப்படிங்கிறான் ஏன் அப்படின்னு சொன்னால் ஜீவன் தூங்கும் போது காலப்படுறதில்லை சந்தோஷமாக தூங்கப்படுறான் ஓய்வு கிடைக்குது சொப்பன நடக்கும்போது அவன் அங்கே இது சரித்தை மறைஞ்சிட்டு தான் விவகாரம் பண்ணுறான் இன்னும் யாருமே கிடையாது மீண்டும் பறந்த பிறகு போய் நினைக்கிறான் ஓ நான் வாசனைகள் சரியில்லாதனால கெட்ட சொப்பனவும் சரியான சொப்ப வாசனையானது உடனே என்று ஜாகத்துக்கு வரலாம் ஜாகத்துக்கு ஐயோ நேற்று படுத்தோம் தூங்கணும் அந்நியாயமாக நேரம் போச்சேன்னு நினைக்கிறான தூங்கி வெளிவது தெம்பாக இருக்கான் தூங்கிறது அதுக்குதான் ஓய்வுக்குதானே உடம்பு வர்றதுக்கு தான் தூங்குது அதே போல இது பெரிய தூக்கம் இந்த சைடத்தை வர்றது எதுக்கு இது சரீரத்தினால பெற வேண்டிய லாபம்லாம் பெற்றாச்சு துக்கம் அடைஞ்சாச்சு இனி இது வேண்டாம் என்று ஈஸ்வரன் நினைக்கிறார் ஆனால் சரித்தை மாற்றுறேங்கிறார் நாம என்ன கிழிஞ்சு போன வேட்டியை தச்சு வச்சு மாதிரி ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதே சரித்து இது எத்தனை கிழிஞ்சி போனாலும் பாரு தச்சு போட்டுடான் பாருங்கள் அது போனால் வேறட்டி எழுதி வேண்டியது மனசே வர்றதில்ல அது போல நான் வந்து சைரத்தை விட்டுட்டு வேலை செய்யலாமன்னா மனசு சம்மதி இல்லை இதில் இங்கே தை செஞ்சு போட்டுக்கலாமே தச்சு போட்டுக்கிறோம் போயிடாலும் கூட அது ஒரு நாளைக்கு போயிடுது எத்தனை நாளுமே தைச்சு போடுறது தைக்கறி கிடவில்லாம் போனேன் அப்புறம் கோயில் பசுக்கல்லு அப்புறம் அழுகுறாங்க எவ்வளோ ஐவகம் என்ன உம்மா யோசனை இல்லாமல் இருக்கு பாருங்க இது அஞ்ஞானு அதனால இந்த தேச கால வசதி படித்தவர் ஐதமாக அடிக்கின்ற அந்த வசத்தில் நிலைநின்ற எவனோ அந்த ஜீவனத்தன் நின்ற நிலை என்றும் அழியான் அவன் எப்போதும் அழிய மாட்டான் அவன் எப்போ அழியாது வந்தான் உண்மை சர அழியா சுகம் தெரியுமா மீண்டும் ஜாகத்துக்கு வர முடியுமா இந்த ஞானம் வருணும் எப்போ ஆனந்தமாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு நாள் வந்துருல்ல இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அது பெரும் புண்ணியம் தெரிஞ்சுக்கிற புண்ணியம் இருக்கு அது போதும் அதன் பிறகு திடப்படுத்தினாக அது எதோடு விசேஷம் செயல்படுத்த ஆரம்பித்தா விசேஷம் செயல்படுத்தின பிறகு தொடர் செஞ்சால் அதோட விசேஷம் தொடர்ந்து செஞ்சதுனால கொஞ்சம் அனுகூலம் தெரிஞ்சால் அதோட விசேஷம் இப்படி படிப்படியாக அந்த நிலைகள் இருக்குமோ ஒழிய ஒரே நாளில் எதுவுமே வர்றதில்லை எதுவுமே கிடையாது நான் படுத்துணுமான்னு சொன்னாக்க உட்கார்ந்து தான் படுக்கிறேன் மொழியா திடீர்னு அப்படியே விழுவுறதில்லை யாராவது விழுவுறாங்களா சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் விழுவுங்களா அப்படின்தான் படுக்கிறாங்க எவ்வளோ ஆபத்து இல்லை திடீர்னு ஆபத்து ஏற்படும் அப்படி போல் இது சோழசேகிறதுக்கே எந்த விவகாரம் இருக்குது சுசேதா பண்ணியம்மா மனதுக்கு எவ்வளோ வாரம் இருப்பாருங்க சிறு வச்சிருக்கு ஒரு க சேக்கணி மொழிய ஒரு நேரம் நேரம் வந்துடுறதில்லை ஆனால் இதுவோ கடைசி கருத்து உலகியலை வாரங்கள்லாம் ஒரு காரோட்டு தெரிஞ்சிடன்னா ஒரு வருஷம் ஆறு மாதம் இருந்தால் அது படகிடலாம் தறி மூணு மாதம் இருந்தால் படகிடலாம் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பத்து வருஷம் படித்தா ஒரு பத்தாவது சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க இது அப்படியா இது நான் இதில் அபியாசம் பண்ணணும் அத்தகைய நிலையை இருக்க இருக்க இதுக்கு சுகந்தா வந்து துக்கம் கிடையாது கிடையாது துக்கத்தை முடிந்து முழுமையாக விடுபடலாம் அதுக்கு ஆயுள் இல்லைன்னாலும் கூட ஒட்டிய தொடரலாம்னு உத்தரவாதம் முழுக்கப்படுகிறது பரீட்சையில் மீண்டும் பரீட்சை எழுதலாம் அதே போல ஜென்மத்தில் அடையிலானாலும் கூட ஒட்டிய தொடர்ந்து அபியாசம் பண்ணக்கூடிய சூழலியோடு தான் பிறக்க பிறப்பிக்கிறான்னு சொல்லலாம் அதனாலே இப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்று சொல்ற புன்மைய கோஷம் உள் புக்கொழிக்குளே நன்மையாகிய ஞான கண்ணினான் சின்மய மாத்திகள் அண்ணமையம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞான மயம் ஆணையம் சொல்லக்கூடிய பஞ்ச கோஷங்கள் இதெல்லாம் கெளிதல் பண்ற கோஷங்கள் இந்த புகழ் மையம் அண்ணா எல்லாம் அஞ்சுமே இந்த துக்கம் கொடுக்கிற இந்த மறைப்போடு கூடிய ஐந்து இருக்க இதில் புகுந்து ஒலிக்கு உள்ளே நன்மையதாகிய ஞானக்கனினால் அதில் புகுந்து ஜீவன் ஒளிக்குள்ளே இந்த பிரகாசங்கள் சூழப்பிரகாசங்களை விட சுற்ற பிரகாசம் அதிகமாக இருக்குது அந்த பிரகாசம் தான் இது பெரிய ஒரு சுய பிரகாசம் கிடையாது சுய பிரகாசம் ஆகிய அந்த ஆத்மாவானது நன்மையதாகிய ஞானக்கண்ணினால் அப்படி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய ஞானக்கன்னு வாங்கிக்கணும் சொம்பதை தற்பதை விசாரம் பண்ணுறது ஞானக்கன்னு பேரும் சிம்மயமாய்த்திகள் தேசையை நோக்கிய தன்மையால் அறிவொடி மாறிக்கின்ற விளங்கான் என்ற தேஸ் ஒளி பிரகாஷம் அதை பார்த்த தன்மையால் இயல்வால் விசாரித்த காரணத்தினாலே வியோம நறாமம் காண்பறாள் வியோமம் என ஆகாயம் இது ஞானாகாசம் ஞானாகாசமாகிய அந்த நல்ல திராமம் அதாவது ஆனந்தன் பேரும் ஆனந்தத்தை காண்பார்கள் இந்த விசாரத்தினால் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஞானம் அடைகிறோம் வெறும் ஞானம் அல்ல அது ஆனந்தம் ஆனந்தமாக ஞானம் ஆனந்த வேறு ஞானம் வேறு அந்த நிலையை பெறுவார்கள் நல்லம் மேலான சுகம் இதெல்லாம் தற்காலிகமான சும் எந்த சுகமும் அந்த ஆன ஆத்மாவோடய சுகம் தேவிர வேறு கிடையாது சுகம் என்பது ஆத்மாவுக்கே உரியது எப்படி மிளகாய் காரமே உண்டு காரம் பண்ணால் மிளகாய்தான் மிளகு எதோ வச்சுக்கோங்க வேற எங்கேயும் காரம் பார்க்க முடியாது இனிப்பண்ணா வெள்ளை கட்டி தான் சர்க்கரை வேற எங்க போய் சர்க்கரை தவிர இனி பார்க்க முடியும் சாக்கிரியம் அது இனிப்பு அது ஒரு மருத்து அது ரசாயன முறையில் தயார் பண்ணுறாங்களா அது உபயோகம் பண்ணுறதில்லை மக்கள் அது வெறுக்கக்கூடிய பொருள் ஆனால் சர்க்கரையில் சீக்கிரம் செஞ்ச அந்த இனிப்பு தான் எல்லோரும் ஏற்றுக் கொடுக்குறாங்க அப்படி போல் இங்கே ஆனந்தம் என்பது உண்மை சுரூபம் தான் அது நல் தாமம் அடைமுறை கொடுத்தார் நல் அதை காண்பார் என்ன பார்க்கறது இல்லை அர்த்தம் என்பது கருத்து அப்புறம் தன்னை தன்பால் அனுபவித்தனுபவித்தார் எப்படி கண்டார் உள்ளத்து இளங்குமாமுனிவர் அந்த தெப்பரும் இன்பமாய்த்தன் தேசிய நாற்று கலந்து தன்னோடு ஒப்பரும் அவனே யார்க்கும் உம்மன் என்று உணரப்பட்டான் மேலே சொல்லப்பட்ட அது பரம் இருக்கே பிரம்மசுருபம் அப்பறம் பிரமத்தை தன்பால் விசாரம் செய்து தானே என்று நிச்சயம் செய்த பிறகு அனுபவித்து அனுபவித்தான் ஞானத்தை அடைந்து அது நிலைத்தான் அர்த்தம் அனுபவித்து அனுபவித்தான் நிலைத்து நிலை பெற்றான் திடமாகனான் அப்படிப்பட்டவர் எப்படி கண்டார் அதை எப்படி பார்த்தாங்க அந்த பிரம்மசுரமாக உள்ளத்து இலங்கும் அவர்கள் உள்ளத்தில் அப்படியே விளங்கு கொண்டிருக்கு அவர்கள் பேர் தான் மாமுனிவர் பேர் திரேஷ்டம் பொறுத்து மனசில் ஆகும் அந்த செப்பரும் இன்பமாய் அதன சொல்லுதற்குரிய இன்பமாக பிள்ளை வெள்ளக்கூட பிரமானந்தம் அது அத்தகைய இன்பமாய் தன் தேசினால் திகழ்ந்து அந்த இன்பம் எப்படி அடைகிறாங்க தன் தேசு தன்னுடைய ஞான கண்ணினாலே அது வழங்குறது அஞானு கண்ணா போயிடுச்சு தேசினால் அது வந்து தன்னோடு ஒப்பரும் அவனே அவனுக்கு சமானமாக உழச்சி யாருமே சொல்ல முடியாது முன்னே சொல்லிட்டார் ஒப்பது மிக்கது இல்லைன்னு முதல் பாட்டிலேயே பரநாட் பாட்டு சொன்னார் ஒப்பது மிக்கது இல்லைன்னு அப்படி போல அவர் ஒப்பரும் அவனே சமானமாக சொல்லக்கூடிய இல்லாத அவன் அந்த ஞானியானவன் யாருக்கும் உம்பன் என்று உணரப்பட்டான் யாருக்கும் உணதுனால உலகத்தில ஞானியைத் தேவ மற்ற எல்லாரும் அர்த்தம் ஒற்றுமை தத்துவ ஞானியை தவிர மற்ற எல்லோருமே உம்பன் தேவன் கடவுள் கடவுளே சொல்லப்படும் அவரை எல்லோரும் வணங்க வணங்கலாம் வணங்கத்தக்கவர் என்று அர்த்தம் ஞானியை எல்லோரும் வணங்கணும் ஏன் வணங்காட்ட என்ன கெட்டு போச்சு வணங்கினா நீ புண்ணியம் அடைகிறீங்க இல்லை என்ன உங்களுக்கு லாபம் என்ன உணங்க இங்கே போங்க அப்படிங்கிறார் அதனால தான் பூண்டிச்சாமியை போய் வரிசையாக பார்த்துருந்தாருன்னாங்க எதுக்கு பூண்டிச்சாமி பழகிட்டு வண்ணா போய் பார்த்தாங்க அவர் பழங்கள்லாம் கொடுப்பான் தூக்கி எரிஞ்சிடுவார் அப்படியே போட்டு அப்படி போட்டுருவார் அவர் பழம் சாப்பிட மாட்டார் அவர் வேண்டியது மத்தியான சாப்பாடு கொடுப்பாங்க அதோடு சரி அப்புறம் சிகரெட்டு கொடுவார் அவ்வளோதான் ஜீரணம் வர்றதுக்காக கொடுக்குறதெல்லாம் கொண்டு போய் அப்படி பின்னால் போட்டுவார் அது யாரும் கொடுக்குறதும் இல்லை சொல்லுவாங்களாம் ஏன் ஜாமி இப்பெல்லாம் வருது அது கொடுத்துருங்கண்ணா அதெல்லாம் பாவ சொத்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாராம் அது யாரும் கொடுக்க கூடாது அது கரெக்டுங்க புனை தின திங்கம் பொண்ணை எழுதிருந்தான் அப்படின் பாரவே அவருக்கு எந்த விருப்பமும் கிடையாது வரிசை கேரிச்சுன்னு பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரும் கோரிக்கை கல்யாணம் ஆகணும் சில சொல்லுவாங்க என்ன வியாபாரங்கள்லாம் பாங்க வேறு மனசாந்தியே இல்லையம்மாங்க அப்படின்னு எதுக்கு படுறாங்க இல்லை பிளச்சா பழகிட்டு போய் வர்றாங்களா அவர் கோரிக்கை எதுவும் வர்றாங்க இவர் ஆகும் ஆகும் தலையாட்டிகிட்டே இருப்பார் சரி சாமி தலையில நல்லதானு போயிடுவாங்க அதனாலதான் ஆகுதான் இல்லையா போயிடுவாங்க அப்படி அவர் டீ எதாவது வாங்கி கொடுப்பாங்க குடிச்சு ரொம்ப சந்தோஷம் அடுவாங்க பெரும்பாலும் குடிக்கிறதே இல்லை அவரு அந்த ஒரு தட்டு வச்சுருப்பால் ஊற்றிடுவார் அப்படியே எடுத்து அது தீர்ந்து ஊசி ாய் இரையாய் ஏகனாய் எல்லாம் போங்கடோரும் நிறைந்திருக்கும் தன்மயனாச்சராசரங்கற்கு இங்கு இராய் உள்ளாகும் இறைவன் ஒருவனையும் அறிந்து அங்கடைவார் சாந்தியினை அடைவர் அல்லாதவர் அடையாகார் ஈஸ்வரகீதையில் ஒன்பதாவது மயாவிற்காராத்தியாயம் பதினாறாவது போட்டு மாயை மாயையுடைய காரியங்களை பற்றி சொல்லி அதிலிருந்து விடுபட்டது பிரம்மஸ்வரூபம் அது ஈஸ்வரன் அனுகிரகத்தை இருந்து கொண்டவர்கள் ஞானிகள் அவர்களை உன்பன் தேவன் என்றும் சொல்வார்கள் சொல்றார் இப்போ என்னால் பாட்டில் எங்கும் உள்ளனாய் மீண்டும் சொல்கிறார் வியாபகம் எங்கும் இருக்கிறவர் ஈஸ்வரன் ஐஷா சேனம் பிரம்ம ரெண்டே அதெல்லாம் பின்ன பின்னமாக தான் இருக்கும் மாய மாயாக பின்ன பின்னமாக தான் இருக்கும் இறையாய் கடவுளாய் ஏக நாய் ஒரே வஸ்துவாய் எல்லா பூதங்கள்தோறும் மறைந்திருக்கும் தன்மைய அந்த வரம்பொருள் பிரம்மஸ்வரூபம் பஞ்சபூதங்கள் சூட்ச பஞ்சபூதங்கள் தோல பஞ்சபூதங்கள் அது மறைஞ்சிருக்கு அவிச்சாரிசையில் மறைஞ்சிருக்கு உச்சாரதிசையில் வெளிப்பட்டிருக்கு சர அசுரங்களுக்கு இங்கு உயிராய் நிற்பன நடப்படாகிய தாவர் ஜங்கமங்களுக்கு பிராணனாய் பெறுவதற்கு அதான் காரணமாக இருக்கு இல்லைன்னா இயக்கம் பெறாது இறைவன் ஒருவனையும் அறிந்து அப்படி இருக்கின்ற இந்த ஏகநாதிய ஒரு வசதியை உணர்ந்த பிறகு என்ன அடையாது அங்கு அடைவார் சாந்தியினை அவர் தான் சாந்தி அடைவார்கள் அடைவர் அல்லாதவர் அடையார் மற்றவர்கள் சாந்தி கிடையாது மனச்சாந்தி மனம் அமைதி உலகத்தில் எல்லோரும் மன அமைதிக்காக தான் பாடுபடுறாங்க ஒழிய வயிற்றுக்காக பாடுபடல சொல்கிறது பழத்து பாடு மனப்பாடு தான் எல்லாருமே மனசு அமைதிக்கு தான் பாடுபடுறாங்க என்ன வகுத்து பாட்டுக்காக பாடுறாங்க இப்படியே கடிச்சு போகுது பசு பச்சு பறவைகள்லாம் சாப்பிடாம இருக்கு இல்லை மனது தான் சாப்பிடாம இருக்கேன்னா நாலு வீட்டுக்கு போனால் கூட சோறு கிடையிது இல்லைன்னா கிழப்புகளை எச்சில போறான்னு அதில் பொறி தின் இருக்காங்க எச்சு பொடிக்கு அவன் பழைக்கிறானே இல்லையா அவனுதான் பழக்கிறான் யார் பட்டினியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வேதோரு காரியம் பார்க்குனா பட்னி எப்படி பண்ணிணி எச்சிலாக போய் சாப்பிட்டு தேவாயிருந்தால் அது பண்ணி கிடையாது அவன் கிளப்புகளை பாருங்க எச்சில போடுறாங்களே அது பொரியும் சாப்பிட்றது நாயோடு சேர்ந்துட்டு அவனும் சாப்பிட்றானே நல்லா வலிச்சு வச்சுட்டு சாப்பிட்றான் இந்த பாருங்களேன் அப்படி அவனுக்கு வாய்ப்பு பாடு இருக்கு நாயின் சாப்பிடுது மரங்களும் சாப்பிட நின்றன அங்கேயும் தண்ணி கிடைக்குது இப்படி என்ன எதுக்கு பாடுபடுறாங்க மனதான் அமைதிடுறதில்ல இதுதான் பாடுபடுறான் அப்போ மனசானது சாப்பிட்டப்படுறதும் சாப்பிடாம முதல்ல இந்த போட்டு தான் இருக்கு ஆனால் சங்கடப்பட்டு தான் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து வச்சுட்டு சங்கடப்படுறான் லட்சியம் ஒன்று இருக்கும் கிடை கிடைக்கல கிடைக்கல முடிந்து லட்சியம் ஒன்று அவந்த துக்கம் லட்சியம் வீடு வாடகை கொஞ்சம் கூட சம்பளம் கிடைச்சா போறாங்க உள்ள கிடைச்சா போ அப்புறம் அவாந்திர பிரயோஜனம் என்ன அது உடல் ஆரோக்கியம் இல்லாதது அப்புறம் ஆக்கம் இதெல்லாம் அவாந்திர பிர துக்கங்கள் இதெல்லாம் நினச்சி நினச்சி என்னப்பா இந்த மாதிரி சிரமமாக இருக்குது சிரமமாக இருக்குதுன்னு துக்கப்படுத்தா கிடையாது அது மனசாந்தியே அடையிறதில்லை இதை மனதை அமைதிப்படுத்துறதுக்கு என்னமோ முயற்சி பண்ணுறாங்க என்ன முயற்சி பண்ணாலும் கூட முழுமையான அமைதி கிடைப்பதில்லை பிறகு என்ன கிடைக்குது பதமத்திகளில் அங்கேயும் பயமாசுதான் இருக்கு சொர்க்காவதைகள் பயமாசம் தான் இல்லை பெரிய பெரிய உத்தியோகங்கள் போகிறாங்க அங்கேயும் பயமாசம் தான் எண்ணாத சம்பாதிக்கிறாங்க அன்னையும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு வர்றாங்க இங்கே தான் சம்பாதி குறுக்கள் வாங்க செய்கிறாங்க அன்னி க இருக்கு இப்ப எங்கே துக்கம் இல்லை உண்மை பொருள் ஒரே வசதியாக இருக்கிறது மற்றதெல்லாம் மித்தை பொய் என்று நிச்சயித்த பிறகு தான் போன சாந்தி அடையும் அது வரைக்கும் சாந்தி கிடையாதுன்றார் அதனால்தான் சொன்னார் ஒன்றாக இருக்கிற வசதியை உணரணும் ஆகவே அந்த உள்ளாகும் இறைவன் ஒருவனையும் அறிந்து அங்கு அடைவார் யார் அதை பெறுகிறார்களோ அவர்கள் தான் சாந்தின்னு அடைவார் அல்லாத அடையார் கிடையாது மற்றவர்களுக்கு இப்படி பெரிய துக்கம் சின்ன துக்கம் கலந்திருக்கும் என்ன எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா எடுப்பிடிக்குதாப்பா எடுப்புட்டு வந்துருச்சுன்னு துக்கப்படுறான் துக்கமே இல்லையானா அவருக்கு இடுப்பில போயிருந்தது திடீர்னு வருது யாரு கண்டாங்க சரி இடுப்படி மருந்து எல்லாம் போட்டாச்சு சாப்பாடு உட்காந்தோம் வாயிலே வைக்க முடியல என்ன சாப்பாடு இன்னைக்கு துக்கம் வந்துடுச்சு நல்லாவே இல்லையா உடம்பு கூட்டம் எல்லாம் ஒன்றும் பிடிவாஜமே இந்த மாதிரி சாப்பாடு எத்தனை நாள் சாப்பிடு கிடக்கிறது போங்க துக்கம் வந்துருச்சு இதெல்லாம் இடைப்படை துக்கங்கள் துக்கங்களை போக்குறதுக்கு அபியாசம் பண்ணி ஜெயிக்கணும் அபியாச காலத்தில் தான் இதுதான் சமபாவனை வரணும் பிராரம் அனுசாரமாக கிடைக்கிறது இல்லை பலன் வருது சோதுக்கங்கள் சமபான இருக்கணும் கர்மான திருப்தி இருக்கணும் உதாசீனம் இருக்கணும் சரி அந்த வரைக்கும் சரி போனா போனா போட்டோம் என்று விருப்ப இருக்கணும் இந்த பாவனைகள் பலனா தான் அந்த பாவனை வரும் பகவான வரும் இல்லைன்னா வராது இதுதான் அடிப்படை பாவனைகள் இது அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கடைபிடிக்கிறோமோ அவ்வளவு சாந்தி கிடைக்கும் இல்லைன்னா சாந்தி கிடையாது யாருக்கும் சாந்திங்கிற பேச்சே கிடையாது அதனால்தான் இத்தகைய சாந்தியினை அடைவர் அல்லாதவர் அடையார் இது கிடையாதுன்னு அடைய மாட்டார்னு சொல்லல முடிவின்றாய் குகை முடித நுண் நின்றே குறை வர உலகெல்லாம் அகமோடு புறமே ஊற்று அழிவோடு நிலையாகும் பகவனில் அயலாகப்படுவதோர் பொருள் என்றால் இந்த பாட்டில் பிரம்மத்துக்கு தனியமாக அதிகமே கல்யாணங்கிறார் முகமொடு முகம் ஒவ்வொருத்தருக்கும் முகம் ஒன்று ரெண்டு முகமெல்லாம் மேல்வ ச ச ச ச ச ச ச ச ச மூணு அதுக்கெல்லாம் கிடையாது கிரிவம் கண்டம் மேல முகம் இடையில் கண்டம் இருக்கும் கழுத்து தென் முடி அப்புறம் மேலே முடி தலை மயிறு பதம் கால் இது ரெண்டும் சொல்லிட்டா சரியாக போச்சு முடிவு என்றாய் இப்படிப்பட்ட நிலையிலே எல்லையில்லாததாய் பரம்பொர்களுக்கு இந்த முகம் கடுத்து முடி பதம் கிடையாது இந்த முடிவெல்லாம் கிடையாது குகை முழுதினம் என்று ஞானிகளுடைய உள்ள குகையிலே முழுதினம் ஞாபகத்திருக்கார் அகண்டாக ஆயுத்தினால குறைவர குறைகள் எதுவும் இல்லாமல் உலகெல்லாம் அகமுழு புறமும் மேவுற்று அந்த வஸ்து இருதயஸ்தானத்தில் மட்டுமில்லை வெளியிலேயும் உலகம் அனைத்தும் உள்ளும் பறவன் இருக்க மே ஒற்று பொருந்தி அழிவு அருநிலையாகும் அது நாசமில்லாத நிலையில் இருக்கிறது அப்படிப்பட்ட பகவன் பகவானில் அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபத்தில் அயலாகப்படுவது ஒரு பொருள் என்றான் அதற்கு அன்னியமாக ஒரு பொருள் இருக்க இல்லைன்னு அர்த்தம் ஒரு பொருள் கிடையாது அது பரம்பொருள் ஒன்று தான் இருக்கிறது இந்த மாயாவிகார்த்தியத்தில் மாயினுடைய காரியங்கள் அனந்தம் விதமாக இருந்தாலும் கூட அதுக்கு ஆதாரமாக வஸ்து ஒன்று தான் விருத்தோபாதானத்தினாலே அது வஸ்துபோல தோற்றுவத வாசமாக கிடையாது அதனால வஸ்து ஒன்றுதான் என்று நிச்சயம் பண்ணது அத்வைதம் அதான் வேதாந்தம் திரும்ப திரும்ப அதான் சொல்றது எத்தனை கோடி இடம் ஜோ செ செஞ்சாலும் கூட அது மனசில் பதிமாட்டிக்கணும் ஆனாலும் சொல்லி சொல்லி தான் பதி வைக்கணும் யாரும் அடி கிடையாது கல் தேய்ச்சியது தான் கன்னடி கொண்டு வரணும் வேறு வெளியில்லை ஒரு நாள் தேய்க்காம விட்டால அப்படி ஒன்று கூடும் என்ன சொல்லி இருக்கணும் அப்படி தான் குறையும் அதனால அழிவு அறிவு நிலையாகும் பகவனில் அயலாக படுவது ஒரு பொருள் என்றாம் அன்னிமாவது எந்த வசதி கிடையாது அதனால வசதி இருக்குன்னு சொன்னா அது மித்தை அதனால் ரெண்டு அல்ல அத்வைதம் சொல்றது இப்படிப்பட்ட ஏக பாவனை அத்வைத பாவனை தான் வேதாந்தத்தில் திரும்ப திரும்ப பழகி பழகி இரண்டாவது அறிவித்த திடப்படுத்தணும்னு சொன்னப்படும் தேசுடையோகும் தெரிஞ்சிடப்படாததான ஈ சென்னான் எனதான் ஞான் அமைப்படி அருளினாலே பேசினான் உங்கள் கென்று பெருந்தகை அருளை செய்தான் பன்னெண்டாவது பாட்டு இதோட ஒன்பதாவது மாயாவை காலத்தியமற்றிருக்கு ஆக வருத்தம் எழுபாயி முப்பத்தி ஏழு முடிய போது இதோட இப்போ சொல்றார் மாசுடைய மனத்தருதம் என் மறைப்பைதான் குற்றம் பொருந்திய மனம் எது ராகதேஷ உள்ளது தான் இந்த உள்ள மனதெல்லாம் குற்றம் பொருந்திய மனசு அப்படி அவர்களுக்கு மறைப்பா இருக்கு தெரியாது ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே என்னார் மாணிகாசுகர் உள்ளத்தில் தான் இருக்காரு ஆனாலும் இவர் விசாரிக்கிறது இல்லை அது வெளிப்படுறது பூமிக்குள்ள தண்ணி இருக்கு தண்ணி எங்க நஞ்சனத்தில் இருக்கு ஓட்ட போட்டா கிடைக்கும்னு ஆராய்ச்சி பண்ணா கிடைக்கும் தண்ணி இல்லை தண்ணி எப்படி வரும் வராதுதான் அப்படி போல இவர்கள் குற்றமுள்ள மனசானதுனால விசாரணை பண்ண முடியாது ஆனால் அவர்கள் இது விளங்காது மறைந்திருக்கு மாசில்லாத தேசுடைய யோகிகளுக்கும் தேர்ந்தெடுப்படாதான ஈசன் தான் அப்படின்னா ஈசனாயிருந்து சொல்கிறேன் அந்த பிரம்ம வஸ்துவான என்னுடைய அதிஷ்டான சேதனமானது குற்றம்பு இல்லாத நல்ல மனசுல யோகிகளுக்கு கூட தெரிஞ்சாது என்ன அர்த்தம் முழுமையாக அறிய முடியாதுன்னு அர்த்தம் அவள் கூட என்னுடைய உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது அது பரம்பர உண்மையை இப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம் சச்சிதானந்த நித்தியம் போனோம்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் முழுமையாக என்ன தெரிஞ்சுகிறது என்று சொன்னோம் அது ஞாபகமான வசுவானது எங்கு நிறைந்திருக்கிறது அது சச்சிதானந்த நித்தியம் போராணம் என்ற நிச்சயமெல்லாம் எந்த அளவுக்கு திடமாக இருக்கோ அப்போ முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் பிறகு அதற்கு குறைந்த யோகிகள் பற்றி அவர் சொல்றது அதில ஞானம் இடம் இல்லாதது அல்ல ஞானம் இப்படிப்பட்டவர்களாக தெரிய முடியாது மறைப்பில்ல தான் ஆனால் பூர்ணமாக இல்லை என்ன அசா அசத்தியாபாத ஆவணம் தான் போயிருக்கு இன்னும் அபானாபாதான் போகல அது கூட போச்சு ஆனால் சந்தேகம் இருக்குது சந்தேக விரோதம் எல்லாம் இருக்குது திடம் இல்லை அப்படிப்பட்ட இவர்களுக்கு தெரியாதுன்னார் பிற திடஞானிகளுக்கு தெரியும் மாசில்லாத தேசோடை யோகிகளுக்கும் மேன்மக்கள் தான் அவர்கள் ஆனால் தேர்ந்தெடுப்படாதான் நான் ான் என்னதான ஞானம் இப்படி இருக்கிறது இதை அருளினாலே பேசினன் உங்களுக்கு நான் சொன்னது என்ன கிருபினால நீங்கள சம்பளம் முருகன் என்னான்னு பேசல மாலபோல் மரியாதை பண்ணு பேசல கேட்டீங்க அருள்னால சொன்ன பொருளுக்காக பேசல ஆக அதோடு இன்னொன்று செய்வாங்கள்ல பொன்பிடிப்பு பணம் சேர்த்து கொடுப்பாங்கல்ல அப்புறம் அதுக்காக பேசலை பின் எதுக்கு பேசுறது நீங்கள் கடைத்தேருந்தில்ல கிருவே நாள் கேட்டீங்க இந்த மாதிரி ஞானத்தை யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் தான் கேட்குறீங்க அதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் அவசியம் இருக்கு அது நாளும் சொன்னேன் கிருவே நாள் சொன்னேன் உங்கள் கட்டாயத்தினாலும் சொல்லலை உங்களுக்கு பெருந்தகை அருளி செய்தான் அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய சிவருமான் தன்னுடைய அதிர்ஷ்டான சேதனத்தையும் அதன் ஆரோக்கியமாக மெத்திய வசதியாக மாயா காரியங்களையும் அந்த சனகாதி முனிவர்களுக்கு நாராயணைய தலைமையில் சொன்னதாக அந்த நைமி சாதனியத்தில் எழுந்து அளிக்கின்ற சவலகாதி முனிவர்களுக்கு சுதமனிவர் தலைமையில் சொன்னார் அவர்கள் வாக்கியம் இது அவர் எப்படி சொன்னார் சொன்னப்படுது இதோட மயத்திய முடியாது குறியில் குறி சூக்க சூசனை தெரிய லக்கணம் சகல உலகத்தின் அங்குரம் அதோ அக்கரம் பமபதம் அப்பறம் சுழ பிரமம் நிர்குணம் பரவெளியின் நிச்சயம் பெற நிகழும் ஈஸ்வர கீதையிலே பத்தாவது அத்தியாயம் தத்துவ தரிசன அத்தியாயம் தத்துவ நிசம் உரைக்கும் அத்தியான்னு சொன்னார் ஏழாவது எட்டாவது இப்ப தத்துவ நிசம் தத்துவம்னா உண்மையான வரிசு ஆத்மா தான் பிரமன் தான் அவனுடைய தரிசனத்தை சொல்றாரு இதில் போற பிரமத்தை பற்றி சொல்றது இத்தகைய பதினாலு பாட்டு தான் அதன் பிறகு யோகாத்தியாயம் அது நிறைய போகுது பரமத்தியாய்தான் முடியுது அதில் அறுபது பாட்டு மேலே கொண்டு போகிறார் துக்கம்